பத்தி பத்து பாச பாடினார் வந்திருந்த அடியவர்கள் பெருமாளை பெருமாள் ஊர்ல ஒரு பெருமாள் புதுசா பாட்ட பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு யார் பாடினான்னு தெரிஞ்சுக்கணும்னு காசை பாட்ட கேண்டே வந்தார் கடைசி பாட்டு வந்தது உடலையன்பில் பேச்சு முலையூடு அவர உயிருண்டான் கடல் கலவையை கொண்ட குருகுடரோ குழலில் மறிய சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து இந்த பாட்டு வந்தது கடைசி பாட்டு நம்மாழ்வார் எப்பவும் கடைசி பாட்டுல என்ன பண்ணுவார்னா ஆற பாடினே எதுக்காக பாடினேன் யார் பாடியிருக்கேன் எத்தனை பாட்டுக்குள்ள இது பத்து இதை விடாம கடைசி பாட்டுல சொல்லிட்டே வருவார் ஒரு ஒரு பத்து பாஸன ஆச்சுன்னா ஒரு பதினோரா பாசனம் வைப்பார் அதுல ஆயிரத்துள் இப்பத்து ஆயிரத்து இப்பத்து நான் ஆயிரம் பாசனங்களுக்குள்ள இந்த பத்து பாட்டு பாடினேன் இதாரான்னு சொன்னா என்ன கிடைக்கும் இது கிடைக்கலாம் அது கிடைக்கலாம் அது கிடைக்கலாம் என்ன கிடைக்கும் ஆழ்வார் கேட்டுண்டே இருக்காரு நாகமணிகள் சடகோபன் சொன்ன ஆயிரத்தூள் இப்பத்து குருகூர்ங்கிறது நம்மாழ்வாருடைய ஊர் ஆழ்வார் தென்னஹரி சடகோபன் நம்மாழ்வாருடைய பெயர் பெயரை சொல்லுட்டார் ஊரை சொல்லுட்டார் ஆயிரத்துள்ளி பத்துங்கிறே தொள்ளாயிரத்தி முதல் கல்வி பிறந்தது நாகமுறைகளுக்கு ஆயிரத்துக்குள்ள பத்துன்னா மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கணுமே அது எங்கேன்னு தெரியல வந்திருக்கிற சீவ இட்டவாளை பார்த்து கேட்டார் பாஷம் தெரியாது சுவாமி நாங்க தெரிஞ்சது இந்த பத்து பாசரம் தான் எங்களுக்கு தொண்ணூரே தெரியாது அப்புறம் தொள்ளாயிரத்தி போக எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு பார்த்தா சரி ஊர் பேர் இருக்கே ஊர்க்காரர்களை போய் கேட்போம் இவர் இருக்கிற சிதம்பரத்து இன்னும் தெற்கு ரொம்ப தூரம் போனோம் திருநெல்வேலிக்கு சரி அந்தூர்லயே போய் கேட்போம் அவர்களுக்கானு தெரியாது போடுமா நேர தெற்கு நோக்கி பிரயாணப்பட்டார் நாசமணிகள் அங்க தானு போய் சேர்ந்தார் அந்த ஊர்காராட்டம் போய் மெதுவா கேட்டார் சுவாமி உங்ககிட்ட இருக்கா ஆயிரம் இருக்கா அவடிக்கா சொல்லுட்டா தொள்ளாயிரத்தி மிச்சம் பத்து எதுன்னு அவா கேட்டா சொன்னார் ஒரு திருக்குடந்த பத்து பாச அந்த பத்தும் எங்களுக்கு தெரியாது அதையான தேவைய யாரோத்தவங்கள்ட்ட வந்து சொன்னா இந்த பத்து பாட்டு கூட எங்களுக்கு தெரியாது ரொம்ப வருத்தப்பட்டா நாட்டுமணிகள் இவ இழந்து போட்டவங்க போல் இருக்கேன் இந்த ஆயிரமும் கிடைக்க போறது இல்லையா பத்தும் கிடைச்சது தொள்ளாயிரத்தி கிடைக்கல ரொம்ப வருத்தத்தோட இருக்கச்சே ஒரு பெரியவர் அங்கே இருந்து எழுந்துரு சொன்னார் நம்மாழ்வார் பாடின ஆயிரம் எங்களுக்கு தெரியாது ஆனா இன்னொன்னு தெரியும் எது தெரியும் தெரியுமா நம்மாழ்வார பத்தி மதுரகவியாழ்வார் பாடின கண்ணுனின் சிறுத்தாம்புங்கிறது தெரியும் நாங்கள் இருந்த மந்திரம் அதுதான் எங்களுக்கு திருவாய் மொழிங்கிறது தெரியாது ஆயிரத்த நாங்க பெறல ஆனா நம்மாழ்வார பத்தி அவர் சிஷ்யர் மதுரகவியாழ்வார் அவர் ஒரு பதினோரு பாஷரம் பாடியிருக்காரு கண்ணு சிறுத்தாம்புன்னு அதை பத்தி நான் அண்ணா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் சொல்லட்டுமா சரி அதை சொல்லுங்க கேட்டுமா அதுவும் அவரு தெரியாது கேட்டுப்போம்ங்கிறதுக்காக சொன்னார் 11 பாசரத்துல சொல்லிட்டு இந்த பெரியவர் அழகா ஒரு வழி சொல்லி கொட்டார் இது இந்த புளிய இருக்கு பாரு நம்ம எங்க உட்கார்ந்து அந்த புளிய மரத்தடியில உட்கார்ந்து கொள்ளும் ஒரு பன்னெண்டாயிரம் தடவை உரு சொல்லணும் அனுசந்தானம் விடாம பண்ண மந்திர ஜப்பன் நாம பண்றோம் நூத்தி எட்டு அந்த மாதிரி இந்த கண்ணினு செலுத்தாம பன்னெண்டாயிரம் தடவை சொல்லும் அழ்வார் திருவடியில அன்போட சொல்லும் மனத்தை அப்படி இப்படி செதற விடாது சொல்லும் பாப்போம் என்ன நடக்கிறது எங்க அபிப்பிராயம் ஆழ்வார் வருவருன்னு தோன்றுகிறது என் பெரியவர் சொல்லிக் கொடுக்கமரிகள் யோகாசனத்திலே நம்மாழ்வார் குறித்து இந்த பதினோரு பாசரத்தையும் பன்னெண்டாயிரம் தடவை சொல்லிவிட்டார் கண்ணுனின் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு முதன் நாவுக்கே என்ன தொடங்கி கடைசி பாசரம் வரைக்கும் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு அன்பன் தென்குருகூர் நகன் நம்பி அன்பனாய் முதலகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் கடைசி வரைக்கும் பன்னிரண்டாயிரம் ஆயிரம் அபார ஆனந்தோட அதே திருப்புலி ஆழ்வார் அடியிலே முன்பாக நம் ஆழ்வார சேவித்தா ஓ இவரே ஆழ்வார் நாசமணிகள் முதல்ல தெரிஞ்சு விட்டார் குருகூர் சடகோபன் பதில் கிடைச்சிடு சடகோபன் பார்த்துட்டார் குருகூர்ல பாத்துட்டார் இனி மிச்சயம் என்ன இருக்குப்பா ஆயிரத்தி குருகூர் சடகோபன் கிடைச்சு விட்டார் இனிமே ஆயிரத்துக்குள்ள நமக்கு பத்து கிடைக்கணுமே என்னாலும் மெதுவா அவர் திருவடிகளில் விழுந்து விழுந்து சேவிச்சார் சேவிச்சவர் அழ்வீர் நீர் ஏதோ பத்து பாட்டு பாடி நீர் வந்து சொன்ன அதை வச்சு இந்தூர்ல வந்து கேட்டேன் இவா ஒரு பதினொன்னு கொடுத்தா எனக்கு ஆயிரம் வேண்டும் கேட்டார் சுவாமி தான நாசமணிகள் பார்த்தார் ஆழ்வார் நீர் ஆயிரத்தானே கேட்டீர் உமக்கு இன்னும் தெரியாது மிச்சம் மூவாயிரம் இருக்குன்னு உமக்கு தெரியாது இப்பவும் அவருக்கு ஆயிரம் இருக்குன்னு தான் தெரியுமே தவிர மூவாயிரம் மிச்சம் இருக்குன்னு தெரியாது மொத்தம் நாலாயிரம்னா இத்தனை ஆழ்வார்கள் பாடினது நாலாயிரம் மத்த பாட்டை எதையும் நாதமணிகள் கேட்டதில்லே ஓர் ஆயிரத்துல பத்த மட்டும் தான் கேட்டுவிட்டார் ஆயிரத்தி ஒழுப்பத்துன்னு இருக்கிறது நினைச்சுன்னு கேள்வி கேட்டார்ப்பா அத்தான் ஆழ்வார் தாம் பாடின ஆயிரத்தையும் மத்த ஒன்பது ஆழ்வார்கள் பாடின மூவாயிரத்தையும் சேர்த்து எல்லாத்தியமாக நம்மாழ்வாரே நாதமுணிகளுக்கு அருகிரகித்தார்கிற சம்பிரதாயம் நாதனுக்கு நாலாயிரம் அருளினவன் நாதமணிகளுக்கு நாலாயிரம் பாசகங்களை நம்மாழ்வார் கொடுத்தார் இனி நீரே ஆச்சாரிய பதவி வகிக்க தகுந்தவர் வேதத்தையும் கொடுத்தேன் அழ்வார்கள் பாடின நாலாயிரத்தையும் கொடுத்துட்டேன் இனிமே உம கிடப்பட்ட பணி மறந்துபடாதீங்க பகவான் உமை எதுக்காக படைத்தான் தெரியுமா இவர்களை திருத்தி பகவான் திருவடிகளுக்கு ஆட்படுத்தார் விடாம பண்ணும்னு ஆழ்வார் சொல்ல நாதமணிகள் புறப்பட போறார் இப்பதான் நமக்கு வேண்டிய தலைப்பு எதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் ஆழ்வார்னா கொஞ்சம் நெல்லும் உமக்கு புஸ்தகத்தை கொடுத்துட்டேன் ஆனா விக்கிரகத்தை இன்னும் கொடுக்கலையே ரெண்டு கொடுக்கணும் உமக்கு நாள் பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தா மூணு பேர் செல்லுவார்கள் பிரமாணம் புஸ்தகம் எதை படிச்சு ஞானத்தை சம்பாதிக்கிறமோ அது பிரமாணம் பிரமேயம் அந்த புஸ்தகத்தால எவன் சொல்லப்படுகிறானோ அவன் பிரமேயம் எல்லாம் ஆறு பிரமேயம்னா பகவான் உடனே சுருடுவான் நாராயணன்னு சுருடு போறோம் ஆஹ் புஸ்தகங்களுக்கு பிரமேயமாறு பெருமான் பிரமாணம்ங்கிறது எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஆறு பிரமாத்தா அந்த புஸ்தகத்தை எழுதினவன் ஒருத்தன் இருக்கணுமே அவன் இப்ப வேதவியாசர் பிரமாதா வேதங்கள் எல்லாம் பிரமாணம் பகவான் நாராயணன் பிரமேயம் இது புரியிறதா அதே போல நம்மாழ்வார் பிரமாதா எழுதினவர் நாலாயிரம் பாசரங்களும் பிரமாணம் அத படிச்சு ஞானம் வரப்போறது சொல்லப்பட்ட கண்ணன் பிரமேயம் அப்பிரமேயம் பிரமாதா பிரமாணம் இந்த மூணு விடாம இருக்கணும் இப்ப இங்க யார் இருக்கா திருவாய்மொழி முதலான நாலாயிரத்தையும் கொடுத்துட்டார் ஆசார் பிரமாணத்தை கொடுத்துட்டேன் இதுக்கு மேல உனக்கு ஆராதனத்துக்கு விக்கிரகத்தை நான் கொடுக்கலையே யார வச்சுன்னு திருவாராதன பண்ண போறிய நான் கொடுக்கணும்னா பெருமாள் அவர்ல வீரநாராயணபுரத்து பெருமாள் இருக்கார் கோபாலன் தான் வரவழைத்தார் ரொம்ப அழகான ஒரு விக்கிரகம் இந்த விக்கிரகம் எப்படி வந்தது நாம தெரிஞ்சுக்கணும் நம்மாழ்வார் புறப்பட்டு பரமத்திற்கு போபார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட கூட இருந்திருக்கார் கடைசி பாசனம் பாடி முடித்தார் சூழ்ந்தகன் நான்கு என்ற மொழியில் பெரும் பா பாடினார் நம்மாழ்வார் கிளம்பி போரே அழுக இவ்வளவு நாளும் இனிமே ஆரோட நாம் வாசம் பண்ணுவோம் நம்ம விக்கிரகத்தை உமக்கு பண்ணி கொடுக்கிறேன் தாமரபரணி ஆற்றுக்கு போ அந்த ஆத்து நீரை எடுத்து நன்னா காய்ச்சும் அதுல இருந்து நம்ம விக்கிரகம் வரும் நீர் வச்சுக்கலாம்னு சொன்னார் ஆழ்வார் சந்தோஷமா போனார் தாமிரபுணி ஆச்சு நீர் எடுத்தார் அடுப்பில் இட்டார் காட்சினார் காட்சினா விக்கிரம் வரணும் இல்லையா நம்ம ஆழ்வார் விக்கிரகம் வந்திருக்கணும் ஆழ்வார்ங்கிற சன்னியாசி கிடையாது நம்மாழ்வார் தானு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டது கிடையாது வெள்ள வேட்டிதான் சாத்தின் இருந்திருக்கார் ஏதோ அவர் எப்படி இருந்திருப்பார் நீ பாராலும் சொல்ல முடியாது அவர் என்ன திருமண்காபி சாத்தி இருந்தாரா சாத்தி இருக்கலையா நித்தப்படி தானு பண்ணாரா பள்ளிக்கூடத்துக்கு போனாரா எந்த கேள்விக்கு இன்னை வரைக்கும் பதில் கிடையாது ஆழ்வார் பக்தர் இருந்தார்னு தான் நாம தெரிஞ்சிருக்க இதெல்லாம் பண்ணாரா பண்ணாரான்னு நாமாவனா சேர்த்துக்கலாம் பக்தன்டத்துல இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது அவன் எப்படி இருப்பனோ அப்படித்தான் பக்தன் இருப்பான் அவனால அனுகிரகிக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்னு கேட்க நாமாரு நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்குமாங்கிறதுக்கா நாம உயரணும் தவிர அவர் எப்படி இருக்கார் எந்த ஜாத்தியில பிறந்திருக்கார் எந்த வருணத்தில் இருந்தார் கேட்கறதுக்கு ஆருக்கும் யோகியத்தை கிடையாது நம்மாழ்வார் பிராமணரும் இல்ல கத்திரியனும் இல்ல வைசனும் மூணு ஜாத்தின்னு வேளாளர் குளத்துல கடைசியில போய் பிறந்தவர் ஆழ்வார் இந்த வேளாளர் குளத்துல பிறந்தவர்களை இத்தனை பிராமண ஆச்சாரியர்கள் விழுந்து விழுந்து சேவிச்சதுக்கா ஏதோ அவரிடத்துல இல்லாத பொருளிட போறாடா என்ன இருந்தது ஆழ்வார் இடத்துல பகவானால அனுகிரகிக்கப்பட்டவர்க பெருமை இருந்தது அவர் பார்த்து நம்மாழ்வார்னு சொன்னப்பற நம்ம பார்த்து சொல்லலையே நம்ம எந்த குலத்துல வேணா பிறப்போம் நம்ம பார்த்து நம்ம பையன்னு ஒரு நாள் பெருமாள் சொல்ல போறா சொன்னது இல்ல சொல்றா இவன் எந்த தாழ்குலத்துல வாசியும் மதுரவி அடக்கா தண்ணீரை காய்ச்ச ஆரம்பிச்சார் காய்ச்சினா நம்மாழ்வார் விக்கிரம் வரல அது என்ன பண்ணி விடுதுன்னா அடக்கா கையில திருதண்டத்தை பிடித்து காஷாய சோபி கமனீய சிகாபிஷேகம் என்ன சிகையோட கூட அழகான காஷாய வஸ்திரத்தோட கையிலே பிடித்த திருதண்ட மூக்கோல் நான் முக்கோலை பிடிச்சுன்னு அழகான பூஞ்சிரிப்போட ஒரு உருவம் வந்து சேர்ந்திருக்கு அதைத்து போட்டார் மதுரவி ஆழ்வார் நான் ஆழ்வார் விக்கிரம் வரப்போறதுன்னு கிடைய ஆரம்பிச்சேன் இது என்ன ஏதோ ஒரு விக்கிரகம் வந்திருக்கே ஓட்டமா எடுத்து ஓடினார் ஆழ்வாரிடத்தேழ்வியர் இது என்ன விசித்திரம் ஏன் இந்த மாதிரி என்ன படுத்துரு இந்த விக்கிரகம் ஆருடையதுன்னு கேட்டார் மதுரவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரு ஆழ்வார் சிகிச்சுன்னு சமாதானம் சொன்னாரா இந்த விக்கிரத்தை இப்படி வையோம் ஒரு நாள் எங்கிட்ட ஒருத்தன் வந்து பாசுரம் கேட்க போறான் அந்த பாசுரம் கேட்பவனுக்கு நான் ஒரு விக்கிரகத்தை கொடுத்தாகணும் தனியா பிரிச்சு வச்சுட்டார் அந்த விக்கிரகம் சுவாமி ராமானுஜருடைய விக்கிரகம் அப்ப என்ன சொல்லியிருக்கார் ஆழ்வார்னா நாம் எல்லாரும் பிறந்துட்டு பரப்பு போட போறோம் ஆச்சாரியர்கள் பல பேர் அவதரிக்க போகிறார்கள் அந்த ஆச்சாரியர்களுக்குள்ள ரத்தனமாக நாயக ரத்தனமாக ஆச்சாரியர்களிலேயே தலைவனாக ஒருத்தர் ராமானுஷர் தானும் தோணுவர் அவர் தோன்றித்தான் கலி கெடப்போகிறது இனி கலியினுடைய சிரமமே இல்லாமல் எல்லாரையும் பாகவதர்களாக அடியார்களாக அதனுடைய முதல் சங்கேதந்தான் இது என்னுடைய அனுகிரகத்தாலதான் இந்த விக்கிரகம் உருவாயித்து பரவாயில்ல இதை தனியா ஒதுக்கி வச்சிடும் மறுபடியும் காய்ச்சும் திரும்ப போனா ரெண்டாவது தடவை தாமரைபரணி ஆத்து தண்ணீரை கடைந்தார் காய்ச்சினார் அப்ப நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வந்தது இன்னைக்கு ஆழ்வார திருநகரிக்கு சேவிக்கிறது போனோம்னா இந்த ரெண்டு விக்கிரகத்தையும் நாம சேவிக்கலாம் ஒன்னு நம்மாழ்வார் உள்ள இருக்கிறவர் மதுரவி ஆழ்வார் காய்ச்சின விக்கிரம் இரண்டாவது ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்னு மனவாள ஏற்படுத்தினார் அந்த நாலு தெருக்கு நடுவில் இன்னைக்கு உடையவர் சன்னிதி ராமானுஜ சன்னிதி இருக்கு அந்த ராமானுஜர் சன்னிதியில இருக்கிற ராமானுஜர் நம்மாழ்வாரால தான் ஆதமுனிகளுக்கு கொடுக்கப்பட்ட ராமானுஜர் மதுரகவி ஆழ்வார் கடைந்து காய்ச்சினார்னு சொன்னே அவரைத்தான் இன்னைக்கு நாம சேவிக்கலாம் உற்சவம் ரெண்டு உற்சவம் நடக்கிறது மாசி உற்சவம் வைகாசி உற்சவம் நம்மாழ்வாருக்கு ரெண்டு உற்சவத்திலையும் அழகான ஏழாம் திருநாள் அன்றைய தினா நம்மாழ்வார் தான் இங்க ஏழா திருநாறுக்கட்டல தீர்த்தவாரி என்ற நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி ஆகி தாமரபரணியில தீர்த்தமாடின உடனே நேர இந்த ராமானுஜர் சன்னிதிக்கு தான் போவார் ஒரே சிம்மாசனத்துல ரெண்டு பேரையும் சேர்த்து சேவிக்கலாம் இப்படி நம்மாழ்வார் இப்படி ராமானுஜர் இந்த ரெண்டு பேரும் ஆறால பண்ணப்பட்டவா மதுரவி ஆழ்வாராலே யாரால கொடுக்கப்பட்டவர்கள் நம்மாழ்வாரே பார்த்து நாசமுனிகளுக்கு இந்த ஆறும் விக்கிரகத்தை வைத்துக் கொள்ளும் என்று கொடுத்தா நாசமுனிகள் பார்த்தார் சுவாமிவர் ஆறுன்னு கேட்டா நம்மாழ்வார் பார்த்து யாரா இந்த ஜத்தையே உத்தரணம் பண்ண போகிற ஆச்சாரியன் இவன் தான் என்ன சொல்லி நம்மாழ்வார் கொடுத்து என் பாட்டுல நான் பாடியிருக்கேன் நான் பிறக்க போகிறேன் காட்டி கொடுத்தாரோ அதே போல கலியும் கடும் கண்டுகொள்மின் அஞ்சாம்பத்து ரெண்டாவது திருவாய் மொழி பொலிகா பொலிகா பொலிகா பொயித்து வல்லுயித் சாபம் அந்த திருவாய்மொழியில நரியின் நரகம் கலியும் கடும் கண்டுகொள்மின் பாருங்கோ ஒரு நாள் கலி கட்டு போறது இந்த கலி சிரமப்படுத்தாம உலகத்தை வாழ்விக்க ஒரு ஆச்சாரியன் வந்து பிறப்பு நம்மாழ்வார் பாடி வைத்தார் அந்த ஆச்சாரியன் ராமானுஜர் ஆஹ் ஆழ்வாருக்கும் எபெருமானாருக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா நாலாயிரம் வருஷம் கழித்து பிறக்க போகிற ராமானுஜரை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விக்கிரகத்தை எழுந்திரள பண்ணி கொடுத்து தன் பாட்டிலேயும் நம்மாழ்வார் பாடி வைத்தார்ங்கிறது இந்த ரெண்டு பேருக்கு உண்டான தனிச்சிறப்பு ஆக பகவான் ஆழ்வாரை நம்மாழ்வார்னு அபிமானித்தான் அந்த நம்மாழ்வார் பார்த்து ராமானுஜரை நம்மி ராமானுஷ் இவர் தான் என் விக்கிரகத்தை ஏறியுள்ள பண்ணினார் கதை சொல்றதுக்காக நான் சொல்லுறேன் சந்தர்சயமாசி ஆச்சாரிய வரஸ்வரூபம் சந்தர்சயமாசாரிசூனும் பிரபத்தே இது பிரமாணப்படி சொன்னது எந்த கதையை நாம சொல்றோம்னாலும் அதுக்கு எங்கேயான ஒரு பிரமாணம் இருக்கணும் நாம அப்பப்ப இடைச்சருக்களா கதையை சேர்த்துட்டே போயிருந்தோம்னா நிறைய எழுதலாம் இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதே முக்கியமா அதுதான் எனக்கு இன்னைக்கு ஒரு கதை தோன்றதுன்னா இதையும் சேர்த்து சொல்லி சொல்றது இதையும் சேர்த்து புஸ்தகத்தை சொன்னா இது அந்த மூல புத்தகத்துல இருந்து தான் கேட்டா ஆறு பதில் சொல்ல மாட்டான் எனக்கு தோணிக்கு இந்த கதை இருக்கும் நான் சேர்த்து எழுதி வைக்கிறேன் அதெல்லாம் ஒரு நாள் நிற்க போவது கிடையாது அன்னைக்கு மகர்ஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எழுதினதுதான் நிற்குமே தவிர நாம சேர்க்க போனோம்னா சில பேருக்கு பொய் சொல்றதுல ரொம்ப சாமர்த்தியம் ஒரு பத்து நாள் தாங்கிறாப்புல பொய் சொல்லுவா சில பேருக்கு இன்னும் சாமர்த்தியம் ஒரு வருஷம் தாங்கவா சொன்ன போய் நம்ம கண்ணன் இருக்காரு கண்ணன் கிருஷ்ணன் பகவான் உன் பத்தி ஆண்டாள் சொன்னா மாலாய் பிறந்த மாலை செய்யும் மணாளனை ஏழா பொய்கொழரைப்பானை இங்கே போக கண்டீரே இந்த ஒரு நிமிஷம் கூட தங்காத பொய் சொல்றதுல எங்க கண்ணனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமோ நீங்க எல்லாம் ஒரு வருஷம் தாங்குறாப்புல பொய் சொல்றீர்கள் இவன் பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுப்படுமா அவ்வளவு அசடு கண்ணன் பொய் சொல்றதுலே இப்படி பொய் சொல்றது சில பேருக்கு வழக்கம் சில பேர் ஒரு வருஷம் பொய் சொல்றாப்புல தாங்க நிற்பர்கள் அந்த மாதிரி நாம கதை சொருகினோம்னா என்ன ஆகும் தெரியுமா சொருகி முடிக்கிறதுக்குள்ள பொய்யன்னு தெரிஞ்சு போடும் ஆனா பெரியோர்களுடைய கதை அப்படி அண்ணு நிற்கும் நிற்கும் பிரமாணத்தோட சேர்த்துன்னா சொல்லணும் உன்ன சொல்றோம்னா இந்த இடத்துல இருக்குன்னு உடனே காட்ட தெரியணும் எங்க இருக்கு சந்தரிசையாம தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியே இது ராமானுஜ சரித்திரத்தை பார்த்தோம்னா இந்த ராமானுஜரை தான் நம்மாழ்வார் என்றைக்கு காட்டி கொடுத்தார் காரிசூனுங்கிறவர் நம்மாழ்வார் காரிங்கறத தகப்பனாருடைய திருநாம காரி காரிக்கு பிள்ளையாக பிறந்த நம்மாழ்வார் தம் காரிசூனும் சரணம் பிரபத்தே இது ஆழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் உண்டான நெருங்கின தொடர்பு ஆக பகவானாலே பிறப்பிக்கப்பட்ட ஆழ்வார் தான் நாலாயிரம் பாசுரங்களையும் ஆயிரம் கேட்ட நாதமணிகளுக்கு நாலாயிரத்தையும் சேர்த்து கொடுத்தார் இந்த ராமானுஜர் எல்லாம் கேட்டு வரல நாதமணிகள் அவர் ஏதோ பத்தை பார்த்து ஆயிரம் ஆசைப்பட்டு வந்தார் பத்து கிடைச்சது ஆயிரமும் கிடைச்சது மூவாயிரமும் சேர்த்து வச்சு ராமானுஜருடைய விக்கிரமும் கிடைச்சது இத்தனையும் பெத்து போனார் நம்ம கடைக்கு போவோம் பத்து ரூபா கொடுத்து ஏதாவது பண்டம் கொடுக்குன்னு சொல்லுவோம் கூடவே இன்னொரு பண்டம் கொடுக்குறான் சாமி நான் அதை கேட்கல கேட்டானே இலவசம் இதை கொடுத்து அது இலவசம்னு உடனே ஒன்னு கூட கொடுக்கறான்னு இல்லையா இது போனது ஆறு விஸ்வாமித்திர ராமனத்தான் கேட்டார் தசரத் நடத்தை நான் யாகம் அடங்க போறேன் இந்த யாகத்தை காப்பாத்தி குடுக்கறதுக்காக எனக்கு ராமன் அனுப்புன்னு போய் விஸ்வாமித்தர் கேட்டார் லக்ஷ்மண கொடுன்னு கேட்டாரா கேட்கவே இல்ல கேட்டது ராமனை பத்து தான் ஆனா தம்பி தொன்னோடும் ஒரு லாக் ராமனை கேட்க போக கூட சேர்ந்து லக்ஷ்மணன் கிடைத்தாரோ இல்லையோ ஆனா ராமனை விட்டு பிரிய மாட்டான் ஆஹா உன்ன கேட்டு போனா நமக்கு ரெண்டு கிடைச்சா பாக்யம் அதை என்ன பெரிச பூண்டு நாம பண்ணிருக்க போறோம் ஆஹ் கேட்டது ஒண்ணு கிடைத்தது ரெண்டு விஸ்வாமித்திரருக்கு இங்க கேட்டது ஒண்ணு கிடைச்சது மூணு நாலு நாதமணிகளுக்கு கேட்டது வெறும் ஆயிரத்தி ஆயிரத்தோட மூவாயிரம் மூவாயிரத்தோட ராமானுஜர் எத்தனை விஷயங்களை தானே பெற்று போனார் ஆனா நாதமணி தொடக்கமான ஆச்சாரியர்களுக்கு நடு நாயக்கமாக விளங்குகிறார் ஆழ்வார்களுக்கு நடுநாயக்கமாக நம்மாழ்வார் விளங்குகிறார் அந்த நம்மாழ்வாருக்கும் மெம்பெருமானாருக்கு உண்டான நெருங்கின தொடர்பு தான் ஓரொரு ஸ்லோகத்திலையும் பூர்வாச்சாரியர்கள் பாடினது இப்ப இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா யோனித் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகராணிநாயனேஸ்மத் குரோஹோ பகவதோசோஹோ ராமானுஜரம் பிரபத்தே ராமானுஜருடையோம் அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கலாம் ராமானுஜரணம் பிரபத்தியே ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுகிறோம் ராமானுஜர் எப்படி இருக்காரு தெரியுமா அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகராணி திருநாயனே ஏற்பட்டிருக்கும் அதுக்குள்ள முத்து பழம் அது இது ரத்தனம் மாணிக்கம் முத்து சிப்பி இதெல்லாம் கிடைக்கிறது அதே போல ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்ன கடல் ராமானுஜர் ஜலமா இருக்கு எது கடல் பகவானுடைய தயையே கடலாக சேர்ந்துடுத்தான் பகவானுடைய கருணைங்கிற பெரிய குணம் இருக்கும் இல்லையோ அந்த குணத்தையே ஜலமா வச்சுட்டோம்னா தண்ணீரா கொண்டா அதையே ஒரு கடல் ஆக்கினா எப்படி இருக்கும் அதான் ராமானுஜர் ராமானுஜர் கைகால இருக்கிறவரெல்லாம் இல்ல அது ஒரு கடல் என்ன கடல் பகவானுடைய தயைங்கிறது உருகி கடலான ஜலமாக மாறி நிற்கிறது காரே கருணை ராமானுஜர் இக்கடல் இடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை ஹே ராமானுஜார் கருணை கருணை கருணையே வடிவெடுத்தவர் ராமானுஜர் ஏன்னா அவன் கருணை வடிவடுத்தவன் அவன் கருணை தானே இங்க வந்து தேங்கி கிடக்கிறது ராமானுஜராக இந்த கருணையே வடிவடுத்த ராமானுஜர் கடல் இது ஒரு பெருமை இன்னொன்னு அந்த கடல் என்ன பண்ணுமா அச்சுத பதாம்புத வியாமோகா வியாமோகானா மையல் வச்சுப்போம் தமிழ மையல் கொள்றதுன்னு சொல்ல முடியாது மையல் மோகம் பெண் ஆண் பாக்கறா ஆன பெண் பாக்கறா மோகம் அதுக்கப்புறம் அந்த கண்ணை அவளை விட்டு அசைக்கி முடியல அவனை விட்டு ஆசைக்கு அவளால் முடியல இதுக்குதான் மையல் கொள்கைன்னு தமிழ்ல இலக்கியத்துறையிலே சொல்லுவான் அதே போல வியாமோகம்ங்கிறது மையல் மையல்ல கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தா போலே பைத்தியம் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப கொண்டாடுவார்கள் வெளியூர்ல பார்த்தோன்னா பைத்தியத்தாரும் கொண்டாட மாட்டா பைத்தியம்னு கட்டி வச்சிருவான் இந்த ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பைத்தியம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பைத்தியம் நாமும் பைத்தியம் இதை சொல்லு ஒரு இடத்துல எழுந்து சொன்னார் தேவையில் நானும் ஆழ்வாராச்சாரங்களும் ஒண்ணுதானேன்னு அரப்பவர் அழ்வாராச்சார அவ இன்பத்திலே அவர்கள் பைத்தியம் அவனத்திலையா நாம பைத்தியப்படுகிறான் இது கிடைக்குமா இது கிடைக்குமா அது கிடைக்குமா அது கிடைக்குமா இதுல பைத்தியமா நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனா அவன் கிடைப்பனாங்கிறதுல பித்து அவர்கள் திரிவர்கள் மயல்மிகு பொழிசூழ் மாலிரும் சோலை மதுரைக்கு பக்கத்துல திருமாலிரு சோழமலையின் அழகான ஊர் அதுதான் அழகர் மலை அழகர் இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அழகர் ஆத்துல இறங்குறதுன்னு பெரிய உற்சவம் மதுரை நடக்கும் அந்த திருமாலிரஞ்சோழமலை அழகருடைய ஊர் இருக்கு அந்த ஊர்ல அஞ்சு நிமிஷம்னா பைத்தியம் பிடிச்சிருமா ஏன்னா அழகருக்கு இந்த வந்து பேர்ல பைத்தியம் பிடிக்குமா வந்து அழகர் பேர்ல பைத்தியம் முடிச்சிருமா அப்பேற்பட்ட ஊர் மயல் மிகுழ்ச்சூள் மையல்கிறது மயல் பகவான் இடத்துல நினைச்சா பைத்தியம் பிடிச்சு போட வேண்டாமா இன்னது பண்றோம்னே நினைக்காம தவிக்கிறானே அவன் தான் பக்தா கிரேசரன் அடியவன் அதே போல இந்த ராமானுஜர் எப்படி இருக்கார் வியாமோகா ஒரு பெரிய பித்து பைத்தியம் பிடிச்சது எதனே அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம அச்சுத்தன் பகவான் சிவன் நாராயணன் அவனுடைய பதாம்புஜ திருவடி தாமரைகள் அந்த திருவடிகளிலே வியாமோகா இந்த ரெண்டு திருவடி இருக்கே பகவான் அச்சுத்தன் கண்ணனுக்கு அதுல பைத்தியம் பிடித்தவர் இராமானுஜர் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகராணி திருநாயமேனேதராணினா அந்த திருவடியைக்கு சமமாவது அந்த திருவடிதான் எனக்கு மதியம் தவ பாத பங்கஜம் தேசிகம் தெரிவித்தார் தனஞ்சய சந்தன பூஷணம் தனம் வைராகிய பச்சகத்திலே நமக்கு தனம்னா பகவானுடைய திருவடி தான் தனம் அந்த தனத்தை வச்சு நம்மால என்ன பண்ண முடியும்னு போய் தேசிகனை கேட்டாலும் சொன்னார் ஒரு பால பிராயத்திலிருந்து பே அட்டிக போட்டு இருக்கேன்பார் எவ்வளவு ரத்தனத்தோட அட்டிக போட்டு ஊத்து பாக்கற அட்டிகையும் காணனத்தையும் ஒண்ணுமில்ல வெறும் பாவ சமப்பட்டிருக்கார் கிழிஞ்ச துணிய வச்சு தெரிஞ்சுருக்கா அவர் திருப்பி கேட்டா சாமி பார்த்துதான் கழுத்துல ஒன்னையும் காண எதுக்கு சொல்றீர்னா இருக்கு உன் கண்ணுக்கு தெரியலேன்னு வண்ணா சொல்லு என் கழுத்துல இருக்க ரத்தன ஹாரம் ஆனா உங்களுக்கு தெரியல எதனால கண்ணுக்கு தெரியலேன்னா தனஞ்சயன் அர்ஜுனன் அர்ஜுனுடைய தேர் செந்தனம் செந்தனம்னா தேர் தனஞ்சய செந்தனம் அர்ஜுனுடைய தேர் அந்த தேர்ல பெரிய ஒரு ரத்தனஹாரம் கட்டியிருக்கேன் தேசிகன் தேருக்க ரத்னஹாரம் கட்டுவா கட்டியிருக்காங்க ரத்தனஹாரம் கீதாச்சாரியனா கடிவாளத்தை பிடிச்சிருந்தானே பார்த்தசாரதி பத்தரவிய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் நின்னானே சித்தகணியால் முடி துறந்தானே கண்டேனே அந்த பார்த்தசாரதி தான் பெரிய ரத்தனம் எதுக்கு ரத்தன தனஞ்சயனுடைய தேருக்கு ரத்தனம் அந்த ரத்னஹாரம் தான் எங்களுக்கு ரத்னஹாரம் தனஞ்சய சந்தன பூஷணன் தனம் ஆக பெரியவர்கள் அத்தனை பேரும் பகவானத்தான் தனம்னு ஒத்துப்பாளே தவிர அவனை தவிர இந்த தனங்கள் எல்லாம் ஒரு நாளும் தனம்னு ஒத்துக்கவே மாட்டான் இது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு இன்னைக்கு சாயங்காலமே இருக்குமான்னு தெரியாது ஆனா அந்த தனம் மாறப்போறது இல்லையே இப்ப நேத்துக்கு பார்த்தோம் உளு பெரிய கட்டடம் ரெண்டு இருக்குன்னா சோ பார்த்துட்டே இருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி திருவாராதனை பண்ணிட்டே கட்டடத்தையே காண இது ஒரு நிமிஷம் முன்னாடி இருந்ததே உலகத்துக்கே இங்கேதானே பணம் நாள் அவ்வளவுதான் அது இருக்கிற நாள் வரைக்கும் அது இருக்கும் இந்த மாதிரி முந்தா நாள் இருந்தான் கண்ணன் இன்னைக்கு கண்ணன் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு ஆறான்னு சொல்ல முடியுமா இது ஐயாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் இல்ல அஞ்சு கோடி இல்லை இனி எத்தனை நாட்டுங்கள் ஆண்டூழி ஊழிக்காலம் சென்றாலும் கண்ணன் கண்ணன் தான் கீத கீத தான் பாகவத பாகவதனங்கிறது மாறவே மாறாது அதுல நிச்சய புத்தியோட இருந்தவர்கள் தான் பூர்வாச்சாரியர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல அனுபவிக்க வேண்டான்னு சொல்லல ஆனா சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்காதிகம் அனுபவிக்கிறதுக்காக அனுபவிக்காதிக்கம் படிக்கணுங்கிறதுக்காக படிக்காதீங்க எல்லாத்தையும் பண்ணி மேற்கொண்டு எதையோ நான் அடைய போறேங்கிற எண்ணம் இருக்கணும் இதை வச்சு ரெண்டே ரெண்டு விதி மட்டும் நம்ம வச்சுக்கணும் இந்த சம்பாதிக்கிற பணம் உண்மையான உழைப்பால வந்துதா தர்ம மார்க்கத்தால வந்துதா இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இந்த சம்பாத்தியத்தை சரியான வழியில பயன்படுத்துறேன்னா இந்த ரெண்டு கேள்வியின்படி தாராளமா சம்பாதிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது இது சாஸ்திர ஈஷாவாசி உபனிஷத்து முதல்ல சொல்லுடு சாஸ்திரத்துக்கு புறம்பில்லாத சம்பாதிக்க முடியும்னா நீ சென்று செய் தப்பான வழியில போய் ஒரு நயா பைசா நம்ம சம்பாதிச்சு கூடாது அதே போல சம்பாதிக்கப்பட்டதை சரியான உபயோகத்துக்கு பயன்படுத்தணும் ஆனா என்ன கட்டமைப்படுத்தி இன்னைக்கு காலத்துல இந்த ரெண்டு விதிப்படி நீங்க சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கவே முடியாது அதான் கட்டமைப்படுத்தும் சாஸ்திரம் சொன்னபடி சம்பாதிக்கிறோமா ஆயிரம் கட்டம் அதுல வந்து சேரும் அத சரியான உபயோகத்துக்கு தான் பயன்படுத்துறமா அதுல பல சிரமங்கள் எல்லாம் வந்து சேரும் ஆனா பூர்வர்கள் இருந்தது அந்த திருவடிகளை மற்ற இடத்துல ஆசையே கிடையாது ஆஹ் அச்சுத்த பதாம்பு யுக்மருக்ம வியாமோகதா தரானி திருநாயமேனே அந்த திருவடியை தவிர புல்லுக்கு சமம் என்று இருந்தவர் சுவாமி ராமானுஜர் அப்பவே பட்ட ராமானுஜருக்கு இப்ப நம்மாழ்வாருக்கு என்ன சம்பந்தம் இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா அச்சுதன் கண்ணன் கண்ணனுடைய ரெண்டு திருவடி அந்த திருவடியில ஆசை படைத்தவர் ராமானுஜர் தவிர மத்தெல்லாம் புல்லுக்கு சமம்னு நினைத்தவர் அந்த ராமானுஜரை வணங்குகிறேன் புரிஞ்சு கொடுத்து எங்க இருக்கு ஆழ்வார் எங்க இருக்குன்னா ஆழ்வார் ஆறு எப்படி இருக்காரு நாம தெரிஞ்சுக்கணும் ஆழ்வார் இன்னைக்கு நம்மோட எப்படி இருக்காருன்னு புரிஞ்சுட்டா இந்த ஸ்லோகத்துக்குள்ள ஆழ்வார் எப்படி இருக்காருன்னு தெரியும் பாதுகா சகஸ்திரத்திலே சுவாமி வேதாந்த தேசிக் ஸ்லோகத்தை தெரிவித்தார் திரவிடோபனுஷன் நிவேஷ சூன்யா நபை லக்ஷ்மி ரமணாய ரோச்சயூஷ்யன் திருவம் ஆவிஷதிவ மானனியா முதல்ல ஆரம்பத்துல சமாட்சியா பத்தத்திலே இந்த ஸ்லோகத்தை தெரிவித்தார் திரவிடோபனிஷன் நிவேசூன்யான் அபி ஆழ்வார் பார்த்தாரா நான் என்ன பண்ணலாம் வேதங்கள் எல்லாம் சஸ்கிருத்தத்துல இருக்கு இவனுக்கு முதல்ல சம்ஸ்கிருத பாஷா ரொம்ப அத்துப்பூன காலம் இது அப்ப உயர்ந்த பாஷை ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே ஜனங்கள் எல்லாத்தையும் அதை உடனே விலக்கிடுவா இதுக்கு இந்த கட்டம் நமக்கு அந்த கட்டத்தை பட்டு அதுல இருக்கிற நல்லத்தை எடுப்போங்கிறத நாம நினைச்சுக்கிறதே கிடையாது இப்ப நல்லா தான் இருக்கும் திராட்சை இருக்கு எடுத்தா வாயில போடணும்னா உடனே ருச்சிக்கும் அதே தேங்காய் பால்னு சில நாள் பண்றமோ இல்லையா இந்த தேங்காய் பால் என்ன ஆகணும் மரத்து மேல முதல்ல ஏறணும் தேங்காய் இறக்கணும் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு வெட்டணும் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நார உரிக்கணும் தேங்காய் எடுத்து அதை மேலக்கட்டு திருவணும் திருவின அப்புறம் துணியில வச்சு பாலா புழியணும் இத்தனை பாடுபட்டா தான் தேங்காய் பால் கிடைக்கும் அவன் என்ன சொல்லுவீங்க எதுக்குன்னா திராட்சை தோட்டத்துக்கு போனோம்னா திராட்சை கிடைக்கிறத எடுத்து வாயில போட்டு போறதை விட்டுடுவோம் இது இத்தனை பாரு ஆடுபடுவான்னு தோணும் இந்த திராட்சை வாயில போட்டுக்கிற ஆப்பில தான் தமிழ்ப்பாசரங்கள் பாடினார் எ ம இந்த விழால் செய்தற்கு வரும் ஷடகோபன் எதுக்கு வந்தார் எய்தற்கரிய மறைகள் கண்டே பிடிக்க முடியாத வேதம்னா கண்ணை கட்டி காட்டுல விட்டா போல எடதா வரதா தெற்கா வடக்கா ஒண்ணு முடியாது இது எதுக்கு சிரமம்னா வனத்துக்குள்ள போய் சிரமப்பட வேண்டாம் ஆழ்வார பிறப்பித்த பகவான் பண்ணும் தமிழ வச்சுக்கும் வேதத்தோம கொடுக்கிறேன் அதை ஒரு கையில வச்சுக்கோ வருத்தும் புறவிருள் மாத்தனம் பொய்கப்பிரான் மரையின் பொருளையும் செந்தமொழி தன்னையும் கூட்டி உன்னை திரித்தன் நெறித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தை பரமன் ஈ ராமானுஷன் இந்த பக்கம் சம்ஸ்கிருதத்தை வச்சிருந்தா ஆழ்வார்கள்லாம் இந்த பக்கம் வேதாந்தமான உபனிஷத்தை வச்சிருந்தா இந்த ரெண்டு கலந்தா ஒரு கலவை பஞ்சாமிரத நம்ம கேளு கிடைச்சது தமிழ வேதாந்தம் கிடைத்தது தமிழையே வேதம் பெற்றுக் கொடுக்கத்தான் அவத்தானா இனிமேவா சம்ஸ்கிருதத்தையும் தெரிஞ்சுக்க போறதில்லை வேதத்தையும் தெரிஞ்சுக்க போறதில்லை திரவிடோபனுஷன் நிவேஷூன்யான் அப்படி முதல்ல அழ்வார் பார்த்து சம்ஸ்கிருதம் புரியாத வேதம் புரியாதவனுக்காக தமிழ் படுத்தி கொடுத்துட்டார் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா சம்ஸ்கிருத வேதத்தை சில பேர் தான் கற்க முடியும் பெண்கள் கற்க வாய்ப்பில்லை ஆண்கள் கிரைவர்ணிகர்கள் பிராமணிய வைசியகுலத்துல பிறந்தவா அவர்கள் தான் வேதம் சொல்ல முடியும் அந்த பிராமணனே பன்னெண்டு மாசம் சொல்ல முடியாது சில மாசங்கள் தான் சொல்ல முடியும் இவ்வளவு நிர்பந்தங்கள் வேதத்துக்கு உண்டு பார்த்தார் நிர்பந்தம் விதி எல்லாம் போட்டு இவனே ஒத்தனும் கிட்டகையே வரப்போறது இல்லை பகவானுக்கு அவர் பிறந்ததோட குறிக்கோள் என்னன்னு பாக்கணும் வேதத்தை சொல்றது அவர் குறிக்கோள் இல்லை நாலாயிரம் பாடுறது அவர் குறிக்கோள் இல்லையே இவனை திருத்தி பகவானிடத்துல சேர்க்கறதா அவருடைய குறிக்கோள் அதை மறந்துடவே கூடாது எதை ஆரம்பிச்சோ இந்த பல்லவி அணு பல்லவியின்னு சங்கீத வித்வான் பாட ஆரம்பிப்பான் ஒரு ஒரு சரணும் பாழிட்டு பாழிட்டு திருப்பி பல்லவி பாடுறதா திருப்பி திருப்பி வந்துடணும் அதே போல உபன்யாசம் முடியிற வரைக்கும் ஒண்ணம் மறக்கப்படாது இத்தனை பேரும் பிறந்தது நம்ம திருத்தி பகவான் இடத்திலே சேர்க்க பார்த்தார் இவனை சேர்க்கறது எனக்கு முக்கியமே தவிர சமூகம் படிச்சானா தமிழ் படிச்சானான்னு பாக்குறத எனக்கு முக்கியம் வேண்டாம் இருக்கிறது எல்லாத்தையும் தமிழ் ஆக்கி கொடுத்துடுறேன் கொடுத்தார் ஆழ்வார் நம்ம பார்த்தோம் சரி இந்த தமிழ் பிரபந்தத்தை படிக்க ஆரம்பிச்சோம் கொஞ்ச நாள் நன்னா ஓடிது இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே சுவாமி தமிழே எங்களுக்கு தெரியலையே இப்போ நாங்க என்ன பண்றது சஸ்கிருதம் தெரியலேன்னு கட்டப்பட்டோம் தமிழாக்கி கொடுத்தாரா இவர் இப்ப தமிழுக்கே திண்டாட்டம் நானும் விற்பாடு பார்த்தார் இவனோட நான் சம்பந்தத்தை மட்டும் விட முடியாது இவன் சஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாத போட்டோம் என் சம்பந்தம் இவாறு விடவே கூடாது அதுதான் தேசிகம் தெரிவிக்கிறார் திரவிட உபனிஷன் நிவேசூன்யா நபி திரவிட உபனிஷத்துங்கிற திருவாய்மொழி அந்த திருவாய் மொழிய கூட தெரிஞ்சுக்க முடியாத பாவ அபாத்யசாலிகளா போயிட்டா என்ன பண்ணலாம் ஆனா இவர்களை கைவிட என்னால முடியாதுன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கா போட்டான் கைவிட என்னால முடியாது என்ன பண்ணலாம் யோசிச்சவர் வேற மாதிரி இவர்களுக்கு கொடுப்போம் லக்ஷ்மி ரமணாய ரோச்சயன் லக்ஷ்மிநாதனுக்கு இவனை கொண்டு போய் சேர்த்து தாகணம் இவன் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்காட்டாலும் அதனால என்ன பண்ணாரா திருவம் ஆவிஷதிவ மானமீயா தானே தன்னுடைய உருவத்தை மாத்தி நுட்டார் ஆழ்வார் இப்ப எப்படி வந்துட்டார் தெரியுமா தான் வந்தது ஷட்டாரிங்கிற பெயரோட எந்த விஷ்ணு கோவிலுக்கு போனாலும் தலையில வாங்கிக்கிற மாதிரி ஷட்டாரி ஷட்டாரின்னு அந்த ஷட்டாரியாகவே நம்மாழ்வார் உருவெடுத்தார் அந்த ஷட்டாரிங்கிறத பார்த்தோம்னா மேல ரெண்டு பாதுகை வச்சிருப்பார் அந்த பாதுகையை பிடிச்சிருந்து தானே அர்ச்சக சுவாமி சாதிக்க அந்த ஷட்டாரியை அந்த பாதுகைங்கிறது பகவானுடைய திருவடி அந்த திருவடியேதான் நம்மாழ்வார் நம்மாழ்வார்கிறவர் எங்கயோ ஒரு காரணம் தேடிட்டு போக ஓரோரு நாளும் நம்ம தலையை குறிஞ்சு போய் வாங்கிக்கிறோமே நமக்கு தலையில சம்பந்தம் கிடைக்கிறது நம்மாழ்வார் தான் அதத்தான் தேசிகம் தெரிவிக்கிறார் திருவம் ஆவிஷதி ஷடகோபர் ஸ்வயமேவ ஷடகோபரே தான் வந்து பாதுகையான ஷட்டாரியிலே தானும் ஆவேசித்தார் அந்நிலிருந்து இன்னி வரைக்கும் அதுலதான் இருக்கிறார் நம்மாழ்வார் ஆஹா பெருமான் பெருமானுடைய திருவடி தாமரர்கள் தான் இந்த ஷட்டாரி சட்டாரின்னு சொல்றோம் என்ன பேர் இந்த பேரை கொஞ்சம் சரியா நம்ம ஞாபகம் பகவானுடைய சட்டாரி திருவடிக்கு ஷட்டாரின்னு பேர் ஷட்டம் சட்டம்னு ஒரு வாயு அறீனா அதுக்கு எதிரின்னு அர்த்தம் அறின்னா எதிரி நாம பிறக்கிற மொழியோ தன் தாயினுடைய இருந்து வெளியில வரும் அது வரச்சே என்ன பண்ணு எல்லா ஆத்மாவும் ஞானத்தோட தான் வரா வெளியில வரச்சு ஆனா சட்டம் சட்டம்னு ஒரு காத்து இருக்கான் அந்த காத்து வந்து இந்த ஜீவாத்மாவை மூடினுடும் மூடி நுட்டா அதனுடைய ஞானம் வெளியில புறப்படுறதுக்கு வழி இல்லாத போடும் நல்ல மாணிக்க கல்லு ஒண்ணு இருக்கு சகதியில போட்டு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ள அதனுடைய அதனுடைய ஒளியெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் ஆனா சகதி மூடி நுடுத்துன்னா ஒளி